செயல்களில் மிகவும் சிறந்ததாகும் என்று கூறினார்கள் அப்போது ஒருவர் எழுந்து இறை தூதர் வழியில் நான் கொல்லப்பட்டால் என்னை என் குற்றங்கள் மன்னிக்கப்படுமா என்று கூறுங்கள் என்று கேட்டார் பொறுமையானவராகவும் நன்மையை நாடியவராகவும் முன்னோக்கி சென்று பயந்து பின்னோக்கி செல்லாதவராகவும் இருக்கும் நிலையில் நீர் கொல்லப்பட்டால் என்று நபி அணிஹி அவர்கள் கூறினார்கள் பின்னர் நீர் என்ன கேட்டீர் என்று நபி சொல்லு அணிஹி வசல்லம் அவர்கள் அவரை திருப்பி கேட்டார்கள் அல்லாஹுவின் வழியில் நான் கொல்லப்பட்டு விட்டால் என் குற்றங்கள் என்னை மன்னிக்கப்படுமா என்று கூறுங்கள் என்று அவர் கூறினார் அலிசலாம் அவர்கள் இப்போதுதான் என்னிடம் கூறினார்கள் என நபி சொல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் எட்டு எட்டு ஐந்து